ிாத்தய தோத்தேற்றை கணமுய கிருஷ்ணா கீதாஹே நம ஸ்ரீமத் அய்யத்தரவுக்கூன் வந்தி தவா தந்த சமியம் தோத்தரம் நுக்கு தவ அகிதாகா உனக்கு வேண்டாதவர்கள் உனக்கு நன்மை செய்ய வேண்டுமென்று விரும்பாதவர்கள் ஹிதம்னு சொன்னால் நன்மை அகிதம்னு சொன்னால் தீமை தவ அகிதாகா உனக்கு நன்மை செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் தீமை செய்ய கருதுபவர்கள் அவாட்சியவாதான் அவாச்சியவாதாம்ஸ்டன்னு இருக்கு அவாட்சியவாதான் சொல்லத்தகாத சொற்களை எல்லாம் பகூன்னு அதிகமாக வதிஷந்தி சொல்வார்கள் உன்மேல பொறாம இருக்கக்கூடிய ஜனங்கள் உனக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஜனங்கள்னா இதுதான் ஷாக்குன்னு வச்சுண்டு இல்லாததையும் பொல்லாததையும் ரொம்ப ஓவரா அதிகமாக சொல்வானேப்பா அப்போ என்ன பண்றது அப்ப அதை தடுக்க முடியுமா நம்மளால தவ சாமர்த்தியம் நிந்தந்த உன்னுடைய திறமையவே அவங்க சந்தேகிப்பார்கள் ஏதோ கொஞ்சம் ஏதோ சக்தி இருந்தது அதெல்லாம் நடந்தது இவனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா என்ன இந்த சக்தியெல்லாம் ஏதோ தேவத்தையோட இத்தனை வருஷமாக பண்ணினான் உண்மையிலே அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை அப்படின்லாம் சொல்லி உன்னை வந்து பேடி சக்தி இல்லாதவன் அப்படின்லாம் உன்னை நிந்திப்பார்கள் உன்னுடைய திறமையவே அவர்கள் சந்தேகிப்பார்கள் அதை இகழ்ந்து பேசுவார்கள் தவ சாமர்த்தியம் நிந்தந்தகா உன்னுடைய திறமையை நிந்திப்பவர்களாய் சொல்லத்தகாத சொற்களை எல்லாம் சொல்லுவார்கள் ததா அதை காட்டலும் துக்க தரம் மேலான துக்கம் அதிகமான துக்கம் துக்கம் இது கம்பேரிவ் டிகிரி நு கிம் கிம் நு என்ன அர்த்தம்னா அதை காட்டில என்ன பார்க்க துக்கம் இருக்க போகிறது ஒரு க்ஷத்ரியனுக்கு இல்லாதயும் பொல்லாதையும் ஒருத்தன் சொல்லி கண்டபடியெல்லாம் பிரச்சாரம் பண்ணினான்னா அது எவ்வளவு மனசுக்கு துக்கத்தை கொடுக்கும் அர்ஜுனா இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா அப்படிங்குறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஒருத்தர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறபோது பொறுமையாக அளவா பேசணுங்கிறத பகவானுடைய உரையாடல் மூலம் இந்த உபதேசத்தின் மூலம் புரிஞ்சுக்கிறோம் அர்ஜுனனை திருத்தறத்துக்கு முயற்சி பண்றார் பகவான் அழகா பண்றார் அளவா பண்றார் சரியாது புரியணுங்கிறதுக்காக நன்றாகவே சொல்றார் இந்த அளவுல இந்த ஸ்லோகத்தை நான் பூர்த்தி பண்றேன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் அறிவோம் பேணி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய